வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான oui. வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அமெரிக்கா லூசியானா மாநிலத்தை பிரான்ஸிடமிருந்து பதினைந்து மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விலைக்கு வாங்கியது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு நிக்கரகுவா மத்திய அமெரிக்க கூட்டமைப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்தது தனது விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு ஹவாய் ஐக்கிய அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அடால்ப் ஹிட்லர் தனது மனைவியுடன் தற்கொலை செய்து கொண்டார் சோவியத் படையினர் பெர்லினில் ஜெர்மன் நாடாளுமன்றத்தில் செங்கொடியை ஏற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய நடுவன் வங்கியான பாரத ரிசர்வ் வங்கியால் இந்திய இம்பீரியல் வங்கியின் பெயர் பாரத ஸ்டேட் வங்கி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு ஜெனீவாவில் ஐரோப்பிய அணு ஆய்வு அமைப்பில் உலகளாவிய வலையமைப்பு பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆசியான் அமைப்பில் கம்போடியா இணைந்து கொண்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்தியாவில் பிரம்மபுத்திரா நதியில் நேரிட்ட படகு விபத்தொன்றில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் கிபி ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு மிகவும் ஒலி கூடிய சூப்பர்னோவா எஸ்என் ஆயிரத்தி என்ற விண்மீன் கூட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி நானூற்றி ஆண்டு இதே நாளில் புளுட்டோ நெப்டியூனின் சுற்று பாதைக்குள் வந்தது இது அங்கு ஜூலை 23, மூன்று ஆயிரத்தி ஆண்டு வரை அங்கேயே இருந்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆண்டு கார்ல் ஃப்ரெட்ரிக் கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதாம் ஆண்டு தாதா சாஹிப் பால்கே இந்திய திரைப்படத்துறையின் முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீபன் கார்பர்க் கனடாவின் இருபத்தி பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐசேயா தாமஸ் அமெரிக்க கூடைப்பந்து விளையாட்டு வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அடால்ப் ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லாங் அடிகள் யாழ்ப்பாணத்தில் பணிபுரிந்த அயர்லாந்து அடிகள் இவர் இந்நாளின் சிறப்புகள் வியட்நாம் விடுதலை நாள் மற்றும் மெக்சிகோவில் சிறுவர் நாள் உலக அளவில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே